வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தனது பசியை அடக்கிக் கொண்டவன் மனித சுபாவத்தையே வெற்றி ஆம் தனது பசியை அடக்கி கொண்டவன் மனித சுபாவத்தையே வெற்றி என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்